தென்கிழக்கு சீமையில் வந்த மருந்த என் தாயே குளசை நகர் பட்டணத்தில் கொழுவிற்கும் முத்தாரம்மா உன் புகழைப்பாட வந்தோம் அருள் வழங்க வந்திடம்மா மா அருணிருந்தார் மலைகூட சிறு கரடு கரடுசக்தி முத்தாரம்மா வீர சக்தி சக்தி சக்தி முத்தாரம்மா யோக சக்தி முத்தாரம் வணங்கி விட்டா தரணி எல்லாம் பொன்னாகும் முக்கோடி தேவர்களும் வந்து வணங்கிடுவார் முத்தாரம் காப்பு கட்டி நொம்பி இருந்தோம் கடும் குண்டியிருந்தோம் காவலுக்கு தாயிருக்க காடுமேடு கடந்து வந்தோம் கட்டி நாங்க வந்தோம் வேதனையை தீத்து புட்டா போட்டு வந்தோம் அம்பிகையும் கூட வந்தாள் ஓம் சக்தி முத்தாரம் முத்தாரம் சக்தி முத்தாரம்மா யோக சக்தி முத்தாரம் நாற்பது நாள் விரதம் கொண்டோம் நல்லருளை தந்து விட்டார் வண்டி கட்டி பூர்வலமாடி ஓம் சக்தி பாரா பராசக்தி முத்தாரமா வீர சக்தி முத்தாரம்மா யோக சக்தி முத்தாரம் முத்தாரி பேர சொன்னா முன்வினைகள் தீர்ந்துவிடும் சிங்கரதம் கொண்டவளே சிரிக்கின்ற அழகை பாருசக்தி முத்தாரமா வீர சக்தி முத்தாரம்மா யோக சக்தி முத்தாரம் காலை மாலை குளித்து விட்டு கற்பூரம் ஏற்றிடுவோம் கற்பூர ஒளியினிலே காட்சி அவள் தந்துவிடுவாதி முத்தாரம் கையில் கொண்டு தீமைகளை விளக்கிடுவாள் அங்காரமா அம்மன் வந்தா அரக்கருக்கும் நடும் அம்மா பாராலும் முத்தாரம்மா பரமனோடு இருப்பவளே பார்வதியே வந்து இடம்மா ஓம் சக்தி முத்தாரம்மா பராசக்தி முத்தாரம் வீர சக்தி முத்தாரம் யோக சக்தி முத்தாரம் வீரப்பல் முகத்தழகு தீர்க்கும் வித்தகையே பல நூறு சடையழகி பார்ப்பவரும் பணிந்திடுவார் ஓம் சக்தி முத்தாரம் பராசக்தி முத்தாரம் வீர சக்தி முத்தாரம் யோக சக்தி முத்தாரம் கடலின் ஓரத்திலே கண் மலர்ந்து அமர்ந்தவளே செந்தூர பொட்டி புன்னகையின் பேரழகி பாராசக்தி முத்தாரம்மா வீர சக்தி முத்தாரம்மா யோக சக்தி முத்தாரம் காணிக்கைகள் வாங்கிக் கொண்டு காடுநீளம் செழிக்க வேண்டி கால்நடையாய் வந்தோம் அம்மா காலடியை வணங்குின்றோம்மாசக்தி சக்தி முத்தாரம்மா அத்தவே அரசீடம் கொண்டவாளே நான்கு திசை காப்பவளே போட்டு வந்தோம் கஷ்டங்களை போக்கிடுவாய் நிறைஞ்சிடுவாய் ஓம் சக்தி முத்தாரமா முத்தாரம் முத்தாரம் வீர சக்தி முத்தாரமா முனிவர் வேஷம் போட்டு வந்தோம் தீர்த்து விட்டாய் பெண்கள் வேஷம் போட்டு வந்தோம் ஓம் சக்தி முத்தாரம் முத்தாரம் வீர சக்தி முத்தாரம் ஒருவர் வேஷம் போட்டு வந்தோம் குறைகளையே தீர்த்து விட்டாய் காட்டேறி வேடமிட்டோம் கருணையுடன் காப்பவளே பராசக்தி முத்தாரம்மா வீர சக்தி முத்தாரம்மா யோக சக்தி முத்தாரம்மா அம்மா உன் வாசலிலே ஆடுகிறோம் பாடுகிறோம் அருளைவாரி தருபவளே அரவணைக்கும் தாயும் மேயே ஓம் சக்தி முத்தாரம் யோக சக்தி முத்தாரம் ஞானமூர்த்திசனோடு அமர்ந்திருக்கும் என் தாயே மேல சத்தம் கேட்பவளே மேன்மைகளை தருபவளே நாள் நோன்பிருந்து மகிஷனையே அழித்தவளே மக்களையே காற்பதற்கு மண்ணுலகம் வந்தவளே கிரகரியே நல்வாக்கு சொல்பவளே நாளெல்லாம் காப்பவளே ஓம் சக்தி முத்தாரம்மா பராசக்தி முத்தாரம்மா வீர சக்தி முத்தாரம்மா யோக சக்தி முத்தாரம்மா பாராளும் மகமாயி உன் பதமலரை தொழுகின்றோம் அம்மா அம்மாவின் அருளாளே நலமோடு வாழ்கின்றோம் முத்தாரம்மா வீர சக்தி முத்தாரம்மா யோக சக்தி முத்தாரம்மா அவமிருந்து நாங்க வந்தோம் தடை பலவும் கடந்து வந்தோம் தசராவின் பண்டிகையில் கண்டுவிட்டோம்மா பாராசக்தி முத்தாரம் முத்தாரம் கோடிசனோ வந்து தினம் கூடுகின்றோம் உன்னருளை வாங்கிக் கொண்டு உள்ளமெல்லாம் நிறைகின்றோம் முத்தாரம்மா பராசக்தி முத்தாரம் வீரசக்தி முத்தாரம் யோக சக்தி முத்தாரம் பொறுப்பவாளே உலங்காக்கும் ஈஸ்வரியே தருபவளே மங்களத்தை அருள்பவளே